கா வெளிச்சம்மும் அதிகாரம் ஐந்து ஐந்து முதல் ஏழாம் வசனங்கள் பாளையத்தில் துரோகம் பாகம் மூன்று இப்பொழுது நம்மிக மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம் கிறிஸ்துவின் பலி முழுமையடைந்துள்ள இந்த நாட்களில் மனம் துரும்புதல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது பழைய உடன்படிக்கையின் கீழ் இந்த செயல்முறையில் பலி செலுத்துதல் அடங்கியிருந்தது புதிய உடன்படிக்கையின் கீழ் கிறிஸ்து அந்த பகுதியை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஒரே பலியிடப்பட்டதினாலேயே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்றும் கூறுகிறது கிறிஸ்துவும் பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார் என்றும் அது சொல்கிறது எனவே கிறிஸ்து முடித்துவிட்ட ஒரு காரியத்தை முழுமையாக்க நாம் மற்றொரு பலியை கொண்டு வருவதில்லை அவருடைய இரத்தத்தோடு நமது கிரியைகளை நாம் சேர்ப்பதில்லை ஆனால் கிறிஸ்து முடித்த அந்த பலி மனம் திரும்புதலை ரத்து செய்யவில்லை அது அதை இன்னும் ஆழமாக்குகிறது புதிய உடன்படிக்கையின் கீழ் மனம் திரும்புதல் என்பது குற்ற உணர்வை நீக்கும் ஒரு சடங்கு மட்டுமல்ல அது கனி கொடுக்கும்படியாக இதயம் திரும்பும் ஒரு செயல் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று கூறினார் அதன் பொருள் மனம் திரும்புதல் என்பது மாறிய நடத்தையின் மூலமாக வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்பதாகும் இதற்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் சகேயு கிருபை அவனை தொட்டபொழுது அவன் வெறும் மன்னியுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை அவன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் வாங்கியிருந்துட்டானால் நாலு தனையாக திருப்ப செலுத்துகிறேன் என்றான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரச்சிப்பு வந்தது என்று பதிலளித்தார் அவன் திரும்ப செலுத்தியது அவனுக்கு ரச்சிப்பை விலைக்கு வாங்கி கொடுக்கவில்லை மாறாக ரச்சிப்பு அவனிடம் வந்திருக்கிறது என்பதை அது நிரூபித்தது அவனுடைய இதயம் மாறிவிட்டது என்பதை அது நிரூபித்தது உறவுகளை பற்றியும் இயேசு ஒரு நேரடியான கட்டளையை கொடுத்தார் ஒருவன் பலிபீடு நேரத்தில் தன் காணிக்கையை கொண்டு வரும்பொழுது தன் சகோதரனுக்கு தன் பேரில் ஏதோ குறை உண்டென்று நினைவு கூர்ந்ததால் அவன் முதலில் போய் அவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவர் கூறினார் இதில் சொல்லப்படும் விஷயம் மிகவும் தெளிவானது ஒப்புரவாக மறுக்கும் எந்த ஒரு ஆராதனையிலும் பரலோகம் பிரியப்படுவதில்லை யாவை தேவன் தமது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால்தான் என் ஐந்தாம் அதிகாரமும் ஒத்து போகின்றது அப்படியானால் புதிய சிருஷ்டியான விசுவாசிகளாகிய நாம் இப்பொழுது நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ததை உணர்த்தும்படி யாவை தேவனிடம் கேட்பதன் மூலம் நாம் ஆரம்பிக்கிறோம் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஜபித்தார் தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது என்று எபிரேயர் புத்தகம் கூறுகிறது இது மிகவும் தீவிரமான ஒரு ஜபம் இது பெருமை உள்ளவர்களுக்கானது அல்ல சுத்தமாக இருக்க விரும்புகிறவர்களுக்கானது ஒரு நடைமுறை வழி என்னவென்றால் யாவை தேவனுக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து நம் வாழ்க்கையை நேர்மையாக ஆராய்ந்து பார்ப்பதே பணம் சுயநலம் பெருமை அல்லது பொறாமை ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா நம் வார்த்தைகள் யாருடைய பெயருக்காவது கலங்கம் விளைவித்திருக்கிறதா விளைவுகளில் இருந்து தப்பிப்பதற்காக உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறதா தனிப்பட்ட லாபத்திற்காக மனிதர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்களா அதன் பிறகு நாம் இருதயத்தில் மனம் திரும்புகிறோம் தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது என்று பவுல் கூறுகிறார் தேவனுக்கேற்ற துக்கம் என்பது நாம் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம் அது யாவை தேவனின் இருதயத்தை காயப்படுத்தி விட்டோம் என்றும் அவருடைய மக்களை புண்படுத்திவிட்டோம் என்றும் ஏற்படும் ஒரு வேதனை பேதுரு உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படும் மனம் திரும்புங்கள் என்றார் உண்மையான மனம் திரும்புதல் நான் செய்தது தவறு நான் காயப்படுத்தினேன் நான் திரும்புவேன் நான் அதை சரி செய்வேன் என்று சொல்லும் நமது பாவங்களை நியாயப்படுத்துவதை நாம் நிறுத்துகிறோம் பின்பு நாம் தேவனிடம் அறிக்கை செய்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் வாக்குத்தம் அளிக்கிறது செய்தல் தேவனுக்கு தகவல் கொடுப்பது அல்ல நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும் உண்மையான அறிக்கை என்பது தேவனோடு ஒத்து போவதும் அதே பாவத்தை மீண்டும் செய்ய என்று ஏற்றுக்கொள்வது இது நம்மை நாமே ஏமாற்றிக் முடிவுக்கு கொண்டு அதன் பிறகு சாத்தியமான சூழ்நிலைகளில் நாம் யாருக்கு தீங்கு செய்தோமோ அந்த நபரிடம் சென்று அறிக்கை செய்து சமாதானத்தை தேடுகிறோம் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார் உங்களானால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று பவுல் கூறுகிறார் இதன் பொருள் எல்லா சூழ்நிலைகளும் எளிமையானவை என்பதல்ல சில நேரங்களில் மற்ற சரியாக பதில் போகலாம் சில நேரங்களில் நேரடியாக சென்று அணுகுவது பாதுகாப்பானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் புதிய உடன்படிக்கையின் இதயம் பெருமைக்கு பின்னால் ஒளியக்கூடாது சமாதானத்திற்கு ஒரு வழி இருந்தால் நாம் அதை நோக்கி நடக்க வேண்டும் பிறகு நாம் அதை சரி செய்ய வேண்டும் இதுதான் என்னாகமும் ஐந்தாம் அதிகாரத்தின் கனி பணம் எடுக்கப்பட்டிருந்தால் அதை திருப்ப கொடுங்கள் கூலி தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அதை செலுத்துங்கள் பொய்கள் சொல்லப்பட்டிருந்தால் அதை திருத்துங்கள் நட்பெயர் கெடுக்கப்பட்டிருந்தால் காயப்பட்டதை ஆற்றும்படிக்கு உண்மையை பேசுங்கள் நேரமும் உழைப்பும் சுரண்டப்பட்டிருந்தால் தாழ்மையோடு அதை சரிசெய்யுங்கள் இது நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலான சட்டம் இது நியாயத்தை செய்யும் அன்பு இது சக்கையு ஒளியில் நடப்பதை போன்றது இறுதியாக தேவன் கொடுக்கிற புதிய இருதயத்தோடு நாம் நடக்கிறோம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் வைப்பேன் என்று யாவை தேவன் வாக்குத்தம் அளித்தார் இருதயம் மாற மறுத்தால் அதை நாம் மனம் திரும்புதல் என்று அழைப்பதில்லை இப்பொழுது அவர் திரும்பி ஒப்புரவாகி கனி ஒரு மனம் திரும்பிய இருதயத்தை எதிர்பார்க்கிறார் அன்போடு செயல்படும் இருதயத்தை ஒரு எச்சரிக்கை இதோ பலர் எதையும் சரி செய்யாமலேயே மன்னிப்பை விரும்புகிறார்கள் அறிக்கை செய்யாமலேயே சுத்திகரிப்பை விரும்புகிறார்கள் அதே தீங்கான பழக்கங்களை தொடர்ந்து கொண்டே கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒரு மறைவாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் அறிக்கை செய்யப்படாத தவறு குற்ற உணர்வை கொண்டு வருகிறது என்றும் அந்த குற்ற உணர்வு பாளையத்திற்குள் பரவுகிறது என்றும் என்னாகவும் ஐந்தாம் அதிகாரம் கற்பிக்கிறது புதிய ஏற்பாடும் இதையே எச்சரிக்கிறது நாம் இருளிலே நடந்து கொண்டு ஒளியிலே நடக்கிறோம் என்று சொல்ல முடியாது யாவை தேவன் பொறுமையுள்ளவர் ஆனால் அவரை பரியாசம் செய்ய முடியாது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நாம் வஞ்சகத்தை விதைத்து இருந்தால் உடைந்த நம்பிக்கையே அறுப்போம் கசப்பை விதைத்து இருந்தால் தனிமையையும் அன்பின்மையுமேயே அறுப்போம் அநீதியை விதைத்து கொண்டே இருந்தால் துன்பத்தையே அறுப்போம் இது தேவன் கொடூரமானவர் என்பதால் தேவன் பரிசுத்தமானவர் என்பதாலும் பாவம் தம் மக்களை அமைதியாக அழித்து போடுவதை அனுமதித்துவிட முடியாத அளவுக்கு அவர் அவர் மேல் அதிக அன்பு கூறுகிறார் என்பதாலும் இது நிகழ்கிறது ஒவ்வொரு நேர்மையான இருதயத்தையும் உயர்த்த வேண்டிய ஒரு என் ஐந்தாம் அதிகாரத்தை மக்களை நசுக்குவதற்காக கொடுக்கவில்லை மக்களை சீர்படுத்துவதற்காக அவருக்கு சுகம் அளித்தல் அறிக்கை செய்தலை அவர் விரும்புகிறார் அவருக்கு நியாயம் தேவை என்பதால் இழந்ததை ஈடு கட்டுதலை அவர் விரும்புகிறார் அவருக்கு முழுமையான சுத்திகரிப்பு தேவை அவர் கிறிஸ்துவை கொடுத்தார் இடத்திற்கு வரும் பொழுது அங்கே மன்னிப்பு உண்டு நாம் சேதப்படுத்தியதை சரி செய்யும் பொழுது அங்கே சமாதானம் உண்டு நாமே தாழ்த்தும் பொழுது அங்கே கிருபை உண்டு நாம் பொறுப்பேற்று கொள்ளும் பொழுது யாவை தேவன் நம்மை உயர்த்துகிறார் சிலுவை என்பது நியாயம் தீர்க்கப்பட்ட இடம் மட்டுமல்ல அது ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும் இடம் சுத்தமான கைகள் சுத்தமான இருதயம் நேர்மையான வாய் மற்றும் யாவை தேவனோடு மக்களோடு மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு உறவு ஆரம்பிக்கும் இடம் எனவே இன்று இந்த வார்த்தை நம்மை மென்மையாகவும் ஆனால் உண்மையாகவும் ஆராய்ந்து பார்க்கட்டும் யாராவது ஒருவருக்கு நாம் தீங்கு செய்திருந்தால் நாம் தாமதிக்க நம்பிக்கையாவது நாம் உடைத்திருந்தால் அதை நாம் சரி செய்வோம் யாருடைய பெயருக்காவது நாம் கலக்கம் விளைவித்திருந்தால் அதை நாம் ஆற்றுவோம் இது பலவீனம் அல்ல இது உடன்படிக்கையின் சத்தியம் இதுவே புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை நாம் இந்த வழியில் நடக்கும் பொழுது பாளையம் சுத்தமாகிறது யாவை தேவனின் பிரசனம் மகிமைப்படுகிறது மேலும் இயேசுவின் நாமம் உலகத்தில் அவமதிக்கப்படாமல் உயர்த்தப்படுகிறது ஜபம் எங்கள் பரிசுத்த பிதாவாகிய யாவை தேவனே மேசியாவின் பலியானது குறையொன்றுமில்லாமல் முழுமையாகவும் பூரணமாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களில் உண்மையான மனம் திரும்புதலை உருவாக்குங்கள் எங்கள் உதடுகளில் உள்ள வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் நீதியின் கனியை கொடுக்கும்படிக்கு திரும்பும் ஒரு இருதயத்தை தாருங்கள் எங்களை ஆராய்ந்து மறைந்திருப்பதை வெளிப்படுத்தி அறிக்கை செய்யவும் மற்றும் நாங்கள் சேதப்படுத்தியதை சரிசெய்யவும் எங்களுக்கு தைரியத்தை கொடுங்கள் பெருமை சாக்கு போக்குகள் மற்றும் தாமதத்தை எங்களை விட்டு அகற்றி நியாயம் இரக்கம் மற்றும் சத்தியத்தை உருவாக்கும் ஆவியால் எங்களை நிரப்புங்கள் கிறிஸ்துவின் பலியங்களை இருதயத்தில் சுத்தமானவர்களாகவும் உறவுகளில் உண்மையுள்ளவர்களாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு தகுதியானவர்களாகவும் மாற கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்